இருபது நன்மை அஸ்லாம் அலைக்கும் முப்பது நன்மை இந்த மூன்று வார்த்தையை தான் பாதிக்க வேண்டும் எங்கள் எல்லோருக்கும் அலைக்கும் என்ற வார்த்தையை சொல்ல முடியும் இதைத்தான் நாங்கள் அதிகமாக சலாம் சொல்ல வேண்டும் பதில் சொல்லுபவர்களும் எந்த வாசனங்களை பாதிக்கின்ற போது அவர்களுக்கு பத்து இருபது முப்பது என்ற நன்மை இருக்கிறது எனவே சலாம் சொல்லுகின்ற போது இனிமேல் நாம் இந்த வாசனங்களில் சிறந்ததை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் நன்மைகள் இந்த நன்மை இந்த உலகத்திலே எங்களுக்கு கண்ணுக்கு தெரிவிடாவிட்டால் நிச்சயமாக மௌத்துக்கு பின்னால் அல்லா நன்மை எங்களுக்கு காட்டப் போகிறான் அடுத்து செல்லவதாக அலை வசந்த அவர்கள் இன்னும் அழகான வழிகாட்டலை சொல்லித் தந்தார்கள் சலாம் சொல்லுகின்ற போது நாம் எப்படி சலாம் சொல்ல வேண்டும் என்ற விஷயத்தை சொல்லித்தந்தோ அழைவு அவர்கள் இன்னும் ஒரு அழகான பெரியவர்கள் மீது சொல்ல வேண்டும் ஒழுக்கம் இஸ்லாம் சொல்லித் தருகிறது சிறியவர்கள் பெரியவர்கள் மீது சொல்ல வேண்டும் நடந்து வருர்கள் நடந்துலாம் சொல்லவர்கள் அதிகமானவர் இருக்கின்ற ஒழு இல்லித்தருகிறது அல்லாஹ் அனைவரில் அவர்கள் இன்னும் ஒரு ஹலிப்பிலே அழகாக தெளிவாக சொல்லி தந்தார்கள் இதால் ஒரு மனிதன் இரண்டு முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு சுவர் இருக்கிறது அல்லது அவர்களுக்கு ஒரு மரம் இருக்கிறது அல்லது அவர்களுக்கு இடையிலேயே அவர்களை மறைக்கக்கூடிய ஒரு கல் இருக்கிறது இப்படி ஏதாவது வந்து அவருக்கும் அந்த இரண்டு விஷயங்களுக்கு இடையிலே மறைக்கின்ற ஒரு திரை இருக்கின்ற போது திரைக்கு அப்பால் போய் வந்து சந்திக்கின்ற போது கூட அவர்கள் சொல்ல வேண்டும் என்ற விஷயத்தை அல்லாவை தூவர செல்லல்லாஹோ அடைவரசன் அவர்கள் எங்களுக்கு வலியுறுத்தினார்கள் அன்பான இந்த தலாசுரிய வாசகங்களை சொல்வதோடு இந்த ஒழுக்கங்கள் பிரகாரம் நாம் இமேல் தலாம் சொல்ல பலகிக்கொள்ள வேண்டும் அடுத்து செல்லல்லாஹோ அடைவசில் அவர்கள் தலாம் சொல்லுவது சிறப்பை சொல்லித் தந்தார்கள் அல்லாஹி சூதர சொல்லோ அரைவசத்தில ஒரு மனிதர் என்று ஒரு மனிதர் சொல்லல்லாக வந்து கேட்கின்ற போது நபி அவர் சொன்னார்கள் உணவளிப்பது அது உன் குடும்பத்திலே உள்ளவர்களுக்கு உணவளிப்பதாக இருக்கலாம் ஏழைகளுக்கு உணவளிப்பதாக இருக்கலாம் அல்லது கஷ்டப்படுகின்றவர்களுக்கு உணவிப்பதாக இருக்கலாம் அல்லது ஏழை எட்டீன்களை அரவணைப்பதாக இருக்கலாம் அல்லது மதுரின்ற ஒரு நேர உணவாக இருக்கலாம் அல்லது உங்களால் ஏழு கை உணவாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கொடுக்கின்ற உணவு இதுதான் இஸ்லாசிலே சிறந்தது நீங்கள் அறிந்த அறியாத மக்களுக்கு சொல்லுவதும் இஸ்லாத்திலே சிறந்த விடையும் என்பதை அல்லாவின் சொல்லி வைத்தார்கள் இது புகாரி முஸ்லீம் ஆகி இரண்டு பதிவு இஸ்லாத்திலே சிறந்த விடயம் இந்த சலாம் என்ற விடயத்தை அல்லா அலை சொல்லித் தந்தார்கள் அது மாத்திரமல்ல நவியல்வாயில் செல்லல்லாக வளைவசனவர்கள் எங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை ஏற்படுவதற்கு எங்களுக்குள்ளே நாங்கள் எல்லாம் ஒரு பெற்றோர் ஒரு குடையின் ஒற்றுமையை எடுத்து காட்டுவதற்கு அல்லாவின் தூதர் செல்லாக வளைவ செல்லும் அவர்கள் அழகாக எங்களுக்கு தலாத்தை பரப்புமாறு சொன்னார்கள் உங்களுக்குள்ளே ஒற்றுமை பரஸ்பரம் உங்களுக்குள்ளே ஒரு புரிந்துணர்வு வேணுமா இதற்காக நீங்கள் செய்யக்கூடிய வேலை என்ன நீங்க சொல்லித்தராங்க உங்களுக்குள்ள நீங்க இரக்கமாக இருக்கணும் அப்பதான் ஈமான் என்ற பண்பை உங்களுக்கு எடுத்துக் கொள்ளலாம் அடுத்து சுரந்த சல்லாசன் ஆவால அது ரொக்க மாலை சேக்கிங் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி தரட்டுமா இதா பார்த்து உங்களுக்குள்ள இரக்கம் அன்பு பாத்தம் கூடும் ஒரு காரணத்தை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா அப்துலாம் உங்களுக்கு மத்தியிலே சலாத்தை பரப்புங்கள் உங்களுக்கு மத்தியிலே சலாத்தை நீங்கள் அதிகமாக சொல்லி வாருங்கள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சந்திக்கின்ற போது சலாத்தை கொண்டு ஆரம்பியுங்கள் இதுதான் உங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை ஏற்படுத்துவதற்கு மிகப் பிரதான காரணமாக இருக்கிறது என்ற விஷயத்தை அல்லாவின் தூதர் சல்லுல்லாவும் சொல்லி வைத்தார்கள் முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்ட ஹரிசாக இருக்கிறார் கோபித்து யார் சலாத்தை கொண்டு முந்திக்கொள்வாரோ அந்த மனிதரை அல்லா சூரப்பிற்கு அடுப்புவதில் முந்திக் கொள்கிறான் அது மாத்திரமல்ல நபியுள்ளாயில்லா சொன்னார்கள் இரண்டு சகோதர்கள் பிரிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை யார் முதலாவது ஒற்றுமையாக கோபத்தை அல்லாவின் ஆவார் என்றும் நல்லே இந்த விஷயங்களை நாங்கள் தலாத்தின் ஊடாக கடைபிடிக்க வேண்டும் அடுத்து சொல்லலாகோ அலைவத்தில் அவர் இன்னும் ஒரு அழகான ஒழுக்கத்தை சொல்லி சொன்னார்கள் இஸ்லாத்திலே ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லிம் செய்யக்கூடிய ஆறு கடமைகளிலே முதலாவது கடமை அவனை கண்டால் தலால் சொல்ல வேண்டும் இது இஸ்லாம் தொழில்தரின் ஒரு முறை இன்று அநேகமானவர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம் தெரிந்தவர்களுக்கு அறிவுமான இயக்கத்திலே உள்ளவர்களுக்கு அல்லது எனக்கு தொழிற்சுறது அறிவுமான திரலுக்குத்தான் அந்த சலாத்தை அடிக்கடி அவர் பாவித்துக் கொள்வார்கள் ஆனால் இந்த சலாம் என்ற விஷயம் இன்று மங்கி போயிருக்கிறது அன்பானவர்களே குழந்தைகள் பெற்றோர்களுக்கும் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கும் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் தொழிலாளி முதலாளிக்கும் முதலாளி மாறு தொழிலாளிகளுக்கும் ஊர் மக்கள் ஜமாத்தார் ஜமாத்தார் நிர்வாகிகளுக்கும் நிர்வாகிகள் ஜமாத்தாருக்கும் எல்லாருக்கும் இந்த சலான் சொல்லுகின்ற அதிகமாக பரப்ப வேண்டும் அதிகமாக சலான் சொல்ல வேண்டும் சலால் சொல்லுகின்ற போது இஸ்லாம் சொல்லி தருகின்ற ஒரு முறையோடு எங்களுடைய மதத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அது இரண்டு பேராக இருக்கலாம் அதற்கிடையில செய்தது மிகவும் குறைவாக இருக்கிறது ஏனென்றால் இஸ்லாமிய முறைப்படிதான் ஒரு பேச்சை நாங்கள் ஆரம்பித்து இருக்கிறோம் எனவே அதுதான் அல்லா நல்லா யாருக்கே நாம் எல்லா என்ன சபையை கூடினாலும் அல்லது யார் ஒருவரை சந்திக்க சென்றாலும் இந்த சலாத்தை கொண்டுதான் நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் இன்று அநேகமானவர்களை பார்க்கிறோம் மனைவிக்கு கணவன் தலால் சொல்வதற்கு வெட்க இஸ்லாம் சொல்லி தருகின்ற ஒரு உபதேசத்தை வெக்கமாக இருக்கிறது அவர்களுக்கு ஒரு சாதாரணிவிட்டது இந்த சலாம் என்ற விஷயம் எங்களுடைய குழந்தைங்களுக்கு நாங்கள் சலாம் சொல்ல வேண்டும் ஒரு கணவன் மனைவிக்கு சலாம் சொல்ல வேண்டும் அல்லாம சல்லாவின் ஒரு மனைவி கணவன் பார்க்கின்ற போது அந்த கணவனுடைய உள்ளம் குளிர அதுதான் மனைவி நல்ல அடையாளங்களில் ஒன்று என்று சொன்னார்கள் எனவே அந்த நல்ல அடையாளத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த காரணமாக இருக்க எங்களுடைய வீட்டுக்குள் சொல்லுவதாக இருந்தாலும் சலாம் சொன்னதற்கு பின்னால் தான் சொல்ல வேண்டும் என்ற செய்தி குருவாளே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி யாரும் இல்லையா எங்களுக்குள்ளே நாங்கள் சலாத்தை சொல்லிக் கொண்டு வீட்டுக்குள்ளே நுழைய வேண்டும் எ வீடு இல்ல வேற வீடுக்கு நாங்க போறோம் பின் பக்கத்தால போறதுக்கு அனுமதி கிடையாது பின்பக்கத்தால போறதுக்கு அனுமதி கிடையாது முன் பக்கத்தால நாங்க போக மக்களுக்கு அனுமதி கேட்க வேண்டும் அனுமதி கொடுக்கப்பட்டா தான் உள்ளே நுழைய வேண்டும் இது சிறந்த காரியம் இது சிறந்த காரியம் என்ற விஷயத்தை அல்லாஹ் குருவானுடைய வசனத்தில் சொல்லி காட்டுகிறார் இனிமொழி அதித்திரை வந்திருக்கிறது நபியுல்லி சல்லவசன் அவர்களை ஒரு மனிதர் சந்திக்க வருகிறார் சந்திக்க வந்து நபி செல்லல்லாக செல்லும் அவர்களுடைய வீட்டுக்கு வந்து என்ன செய்கிறார் கேட்டார்கள் மன்சா நீ யாரு வந்திருக்கிறாய் அன அந்த மனித சொல்கிறான் நான் வந்திருக்கிறேன் நான் வந்திருக்கிறேன் என்று அவர் சொல்கின்ற போது நபி சொல்லா சொல்லி தொழில் பெற்று சொன்னார்கள் கசப்பான கோபமான வார்த்தையானே நான் என்று பதில் சொல்கின்ற எப்படி நான் அடையாளம் கண்டுகொள்வது எனவே அப்படி பதில் அப்படி அவர் அனுமதி கேட்பதற்கு அனுமதி கிடையாது அவர் சொல்ல வேண்டும் எப்படி நான் இன்னாருடைய மகன் இன்னார் வந்திருக்கிறேன் அல்லது இன்னும் ஊர்ல இருந்து நின்னர் வந்திருக்கிறேன் என்று அவரது பேரை அவரை அறிமுகப்படுத்தி சொல்ல வேண்டும் எங்களுடைய சொந்தக்காராக இருந்தால் அவருடைய பெயரை சொல்லி அவர் அனுமதி கேட்டால் தெரியும் தூரத்திலிருந்து வருகின்ற ஒருவர் அவர் மூணு நாலு மாத கெப்பிலே வரக்கூடிய ஒருவராக இருந்தால் அந்த வீட்டுடையார் எந்த வீட்டுக்கு அவர் போகிறாரோ அவருக்கு தெரியாது இவர் வளமையாக வலம் வருகின்ற ஒருவர் அன்று மாத கணக்கிலே எங்களுடைய வீட்டுக்கு வந்து போவார் தெரியாது மூணு நாலு மாதத்துக்கு ஒருக்காக வரக்கூடியவராக அவர் ஊரை சொல்லிவிட்டு அவருடைய தந்தையுடைய பெயரை சொல்லிவிட்டுத்தான் அந்த இடத்திலே அவர் அனுமதி கேட்க வேண்டும் அல்லது நான் அல்லது இன்ன சங்கத்திலிருந்து நான் அல்லது இந்த பள்ளியுடைய நிர்வாகி நான் கதைக்கிறேன் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்களுக்கு அடையாளம் கண்டுகொள்ள முடியும் எனவே இஸ்லாம் சொல்லி தருகின்ற வழிமுறைகளை ஒன்று யாரு யாருடைய வீட்டுக்கு போனாலும் அனுமதி கேட்க வேண்டும் அனுமதி கேட்டதுக்கு பின்னால் நாங்கள் யார் என்று அவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் சிறைக்கு அப்பால் இருந்தால் கனவுக்கு அப்பால் இருந்தால் மலிவர்களுக்கு அப்பால் இருந்தால் நாம் யார் என்பதை அவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் அதற்கு பின்னால் தான் நாங்கள் அந்த இடத்துல அனுமதி கேட்டுவிட்டு உள்ளே செல்ல முடியும் அடுத்து நபி உருவாகி சொல்லல்லாஹரை சொல்லிச் சென்ற அழகான உதேசங்களில் ஒன்று சிறுவர்களுக்கு பெரியவர்கள் சலாம் சொல்லுவது சிறியவர்கள் பெரியவர்களுக்கு செலாம் செல்ல வேண்டும் ஆனால் நபியோடைய வழக்கம் நபி அவர்கள் சிறியவர்களுக்கு செலாம் சொல்லுவார்கள் அணசுரவியல்லாக அறிவிக்கின்ற அழகிதான் நபி அவர்களுக்கு பணிவுடை செய்த ஒரு சகாவி நபி அவருடைய ஹாவி நபி அவர்களுக்கு பணிவிடை செய்த ஒரு ஹாவி அவர் சொல்லுகிறார் நான் சிறுவர்களுக்கு பக்கத்திலே செலுகின்ற போது சிறுவர்களுக்கு சலாம் சொல்லுவேன் சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார் நபி உகாரி சொல்ல இப்படி செய்திருக்கிறார்கள் என்று அவர் சொல்கிறார் புகாரி முஸ்லீதரக்கூடிய ஹபி எனவே நபி நபி சொல்லாஹும் அவர்களும் சிறுவர்களை கண்டால் சலாம் சொல்லுகொண்ட பழக்கம் அவர்களுக்கு இருந்திருக்கிறது எனவே நாம் சிறுவர்களை காணுகின்ற போது சலாம் சொல்லலாம் அழைக்க ஒரு சிறுவனை பார்க்கிறார்கள் அருமி மகனே சிறிய மகனே என்று சொல்லிவிட்டு என்னுடைய சொல்லிக்கொள் அது உனக்கு அமையும் உன்னுடைய குடும்பத்துக்குள்ளே ஒரு வரக்கத்தையே கொண்டு வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம் என்று அனுசரவி அல்லாஹூ அவர்களுக்கு நபி உள்ள சொல்லிக் கொடுக்கிறார் எனவே எமது சிறியவர்கள் பெரியவர்கள் பழகின்ற போது பெரியவர்கள் பெரியவர்களை சந்திக்க வருகின்ற போது சலாம் கூறி அனுமதி எடுத்து விட்டு சந்திக்க வேண்டும் இது இத்திராம் சொல்லி தருகின்ற ஒரு முறை யாருக்கு அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான விடயம் நாம் அந்நிய மக்களோடு தர கலந்திருக்கிறோம் சில சந்தர்ப்பங்களே நாங்கள் அடிக்கடி செல்லக்கூடிய இந்த சலா என்ற வாசகத்தை அவர்களும் பாடமாக்கி அவர்கள் எங்களுக்கு சலாம் சொல்லுவார் அவர்களுக்கு நாம் எப்படி பதில் சொல்ல வேண்டும் எங்களுக்கு அவர்கள் சலாம் சொல்லுகின்ற போது நாம் அவர்களுக்கு எப்படி பதில் சொல்ல வேண்டும் அல்லாமின் அவர்களை நீங்கள் ஒரு பாதையில கண்டால் நீங்கள் மாற்று வழியான ஒரு பாதையிலே சென்று விடுங்கள் என்று நபியுல்லா சொல்லக்கூடிய ஹதி முஸ்லீம்களே பதிவு செய்யப்பட இருக்கிறது இது அபு உரை ஹதி தரவிக்கிறார்கள் எனவே நாங்கள் இப்படியான ஒரு நெருக்கமான நிலையிலே செல்ல முடியாமல் அவர்கள் நேருக்கு நேர் எங்களுக்கு குறுக்கிட்டு விட்டார்கள் இந்த சந்தர்ப்பத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் அவர்கள் தலாம் சொல்லிவிட்டார்கள் தலாம் சொன்னால் நாம் என்ன சொல்ல வேண்டும் உங்களுக்கு தலாம் சொன்னால் பைனமாய போது அகதுக்கும் அவர்களே ஒருவர் இப்படி செய்யுமா அத்தாம அழைக்க உங்கள் மீது நாசம் உண்டாகட்டும் அசாம அழைக்க என்றால் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் அல்ல உங்கள் மீது நாசம் உண்டாகட்டும் அசலாமும் அழைக்கும் என்றால் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் இப்படி அவர்கள் என்ன வார்த்தைகளை கொண்டு வருகிறார்களோ அசலாமும் அழைக்குமா அல்லது அசாமும் அழைக்குமா எதை அவர்கள் கொண்டு வருகிறார்களோ அதற்கு பதில் கொடுக்கின்ற போது உனக்கும் அப்படியே ஆகட்டும் என்றால் உனக்கும் அப்படியே அப்ப அவர் எதை கொண்டு வந்தாரோ அதையே அவர் பக்கமாக வீழ்த்தி விடுகிறோம் அவர் பக்கமாக அதையே நாங்கள் பிரித்து விடுகிறோம் எனவே யாராவது ஒருவர் சலாம் சொன்னால் அவர்களுக்கு இப்படித்தான் பதில் சொல்ல வேண்டும் உனக்கும் அப்படியே கிடைக்கட்டும் நீ சலாத்தை சொன்னால் உனக்கு தாந்தி கிடைக்கட்டும் நீ அப்பாலைக்கு உனக்கு நாசம் கொண்டாகட்டும் என்று சொன்னால் உனக்கும் அப்படியே நாசம் கொண்டாகட்டும் என்ற வாசகத்தை நபி சொல்லலா சொல்லித் தருகிறார்கள் இதுலிமையை பதில் செய்யப்பட்ட ஹதீஸ் இபுன் உமர் அபி அல்லா தால அன்புமா இந்த ஹதீஸ் தெரிவிக்கிறார்கள் எனவே இப்படி நாங்கள் ஒரு அந்நியவர்களை எங்களோடு காந்திருக்கின்ற போது சொல்ல நேரிட்டால் அவர்களுக்கு பதில் சொல்லுகின்ற முறை இப்படி அறுக்கிற அடுத்து நபி சொல்லு வரைவற்ற அவர்கள் இன்னும் ஒரு அழகான உதய தந்தார்கள் யாராவது எங்களுக்கு சலாம் சொல்லி அனுப்புறாள் நாம் அதை கேட்டுவிட்டு சொல்லி பேசாமல் இருந்து ஆனா அப்படி பதில் சொல்வதற்கு இஸ்லாம் சொல்லி தரவில்லை இஸ்லாம் சொல்லி தந்திருக்கு அதுக்கும் எப்படி பதில் சொல்லவே தெரியாதவர்கள் உலமாக்களை அணிய கேள்வி ஒருமுறை ஒரு எட்டி வைக்கிறார் எட்டி வைக்கிறார் அப்போது செல்லலாக அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து சிரும்புகிறார் அபி தலாம் என்ற வாப்பா உங்களுக்கு சலாம் தள்ளி அனுப்பினார் உனரு வாப்பாக்கும் சாந்தியின் சமாதானம் உங்களுடைய வாபாக்கும் சாந்தியின் சமாதானம் உண்டாகட்டும் என்ற வாசகத்தை சொல்கிறார் அப்ப யாராவது எங்களுக்கு சொன்னார் என்று நாங்கள் சொல்ல வேண்டும் உங்கள் மீதும் தாந்தி உண்டாகட்டும் யார் எங்களுக்கு அனுப்பிவிட்டாரோ அவருக்கும் அந்த தாந்திய சமாதானம் சலாத்தை கொண்டு வருவருக்கும் பங்கிருக்கிறது அவர் சலாத்துக்கு பதி போது அவருக்கும் அந்த சலாம் எட்டி வைக்கப்படுகிறது இன்னும் முறை ஜிபிர் அலிசலாம் அவர்களுக்கு அந்த ஹதீத் அவர்கள் சொல்கிறார்கள் சொல்லு சலாம் நபி அவர்கள் நபி அவர்களுக்கும் அவர் சலாம் சொல்லிவிட்டு அந்த இப்ரேல் அவர்களுக்கும் எட்டி வைக்கிறார் எனவே கண்ணியமானவர்களே சொல்லுகின்ற போது பேணிக் கொள்ள வேண்டும் இந்த குறுங்கிய நேர பொத்துவாவிலே இவ்வளவு விபரங்களையும் உங்களுக்கு விபரமாக சொல்ல முடியாவிட்டாலும் உலமாக்களை அணுகி இதனுடைய விளக்கங்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் அடுத்து இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் அனுமதி கேட்பதெல்லாம் ஒரு வீட்டுக்கு போவதற்கு முன்னால் சலாம் சொல்லி அனுமதி கேட்பதெல்லாம் எங்களுடைய பார்வையை தாத்துக் பாவத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு இன்னொரு வந்திருக்கிறது அனுமதி கேட்பதெல்லாம் மின் அஜலில் பசர் இந்த அதாவது பார்வையால் வரக்கூடிய தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு தான் நிச்சயம் வந்திருக்கிறது எனவே எங்களுடைய பார்வையை பாதுகாப்பதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஒரு வருடத்திலே சென்றார் கதவை தட்டி அவரிடத்திலே சலாம் சொல்லி அனுமதி கேட்க வேண்டும் ஒரு முறை இரண்டாவது முறை மூணாவது முறை அந்த மூணு சந்தர்ப்பத்தில் ஏதாவது சந்தர்ப்பம் பதில் கிடைத்தால் நாங்கள் உள்ளே செல்லலாம் அப்படி இல்லாவிட்டால் திரும்ப வேண்டும் இதுதான் இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய வழிமுறையாக இருக்கிறது எனவே இந்த முறை பிரகாரம் நாங்கள் சலாம் சொல்வதற்கு பழக வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் எங்களிடத்திலே நிச்சயமாக நாம் மூணாவது முறைக்கு பின்னால் நாம அந்த இடத்திலே நாம் அவருக்கு அனுமதி கேட்போம் என்றால் இஸ்லாம் அது பாவமாக கருதி சொல்கிறார் இஸ்லாம் அதை பாவமாக ஒரு மனிதர் ஒரு மனிதர் வந்து திரும்பிப்போம் செல்லாம வந்து சபையில உட்கார போற நபி திரும்பிப்போம் இந்த சபைக்கு வராத போன நபியாம விரட்டு அபுதாவு திரும்பிய வரக்கூடிய தூரம் போனதுக்கு உங்கள் மீது தாண்டி உண்டாட்டும் அந்த சபைக்கு வரவா எங்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு ஒரு சபையில உட்கார் இப்ப பொதுவான சில கூட்டங்கள் ஜமாத்தாலு கூட்டம் நடக்கின்ற போது அந்த சந்தர்ப்பத்தை ஜமாத்தாக்கும் உட்கார்ந்து வரணும் சாதாரண ஒரு நிர்வாக கூட்டம் நடக்கும் அல்லது குறிப்பிட்ட உலமாக்கலுக்கு ஒரு கூட்டம் நடக்கும் அல்லது குறிப்பிட்ட ஒரு ஏதாவது ஒரு முக்கியமான கூட்டம் நடக்கின்ற அந்த கூட்டத்தில் யார சம்பு கொள்ளணும் யார கூட சொல்லக்கூடாது என்பது அவர்களுக்கு தெரியாது அதனால அந்த விதத்திலே சலாம் சொல்ல வேண்டும் யாராவது பதில் சொல்லுவார் பதில் சொல்றதுக்கு பின்னா நாம் என்ன செய்யணும் இது வந்து ஒலமாக்குடைய கூட்டம் இது நிர்வாக கூட்டம் இது இந்த கூட்டத்துக்கு வராமல் இருக்குது நல்லம்னு சொன்னா அவர் போயிடுவார் சலாம் சொல்லாம அந்த உட்காந்தா ஒண்ணுமே சொல்ல முடியாது இன்டர்நட்டுக்கு போகலாம் எனக்கு பள்ளி நிர்வாகம் அமைக்கலாம் பள்ளி நிர்வாகம் அமைக்கலாம் அல்லது பானசாலை உடைய மாணவ நிர்வாகம் அமைக்கலாம் சொல்லிவிட்டு அதாவது முடிக்கிறேன் எதாவது இருந்தாலும் அது ஒரு அமானிதம் நிர்வாகம் என்பது ஒரு அமானிதம் அந்த நிர்வாகம் ஏழு பேரோ ஒன்பது பேரோ பத்து பேர் நடக்கிறது அடுத்த வீட்டுக்காரத்திலே இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது நிர்வாகத்துக்கு அவர் தாக்கல் கொடுக்கிறார் இந்த விஷயத்தை கொஞ்சம் நீங்கள் பாருங்க கண்ணியமானவர்களே இந்த பத்து பேர் நிர்வாகத்தில் இருக்க பத்து பேரும் பொறுப்பு இந்த விடத்துக்கு சதை வருகின்ற நிர்வாகத்திலே உள்ள ஒருவர் அந்த இடத்திலே போய் உங்களை ஒருவர் மனைவிமான கூட தெரியக்கூடாது பள்ளி நிர்வாகம் பொறுப்பு அன்பானவர்களே எதை சொல்ல வருகிறா சலாம் என்ற விஷய முக்கியம் ஒரு மத உட்கார முன்னால சலாம் சொல்லிவிட்டு அனுமதி எடுத்துட்டு உட்காருங்க அனைவர்களையும் இஸ்லாத்திலே மிகவும் புனிதமான சமாதானம் தாண்டி என்று சொல்லக்கூடிய அந்த தலாத்தை பரப்புவிண்டி மூலமாக அதிக நன்மைகளை பெறுகின்ற மூலமாக துவக்கத்தை தயாரிப்பு நல்ல கூட்டத்தில்